திருப்தியாகன சாப்பிடல்ண்டு து்ட ஒரு பெரிய தடிய உ இவருதான் மழையில் நிற்கிறாரு நிற்கிறவரு அங்கதான் உட்காந்து வச்சா மறுபடியும் நடத்த விட்டு இன்னும் கலந்துனாதான் வந்துருப்பார் அங்க உட்காண்டிருந்தார் யானை பயப்படுமா இவரை கண்டு சிங்கம் பயப்படுமா அத்தனை பெரிய சரீரம் இப்படி இருந்து இந்த சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு சந்ததி இல்ல ஒரு ஜோசியம் புருஷ பசுவன் பதிரகாலிக்கு பலி கொடுத்தா அவங்க புருஷ பிரஜபுரம்னு அதுக்காக ஒரு பயில கொண்டு வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு காளி கோவில் கொண்டு வச்சிருந்தான் அவன் அந்த காளி கோவிலையும் என்னமோ நம்ம பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்சு ராத்திரியே கட்டிருந்த கயத்தா இருக்கு ஓடிக்கிட்டான் இந்த நஷ்ட பசுக்கு பதிலாக ஒரு பசு புருஷ பசு தேவையா இருந்தது ராஜாக்கு அந்த ஜமீன்தாருக்கு ஒரு அம்பது ஆட்களை கூப்பிட்டு தலைக்கு ஆயிடம் பவுன் தரேன் அதையாவது கொண்டான் ஐம்பது பேருமா போகும் கிடைக்குமே ஜடபரத ராமார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வயக்கான இவர போய் உடனே பரம்பிட்டு வாரண்ட் வந்தா கிளம்புங்க போலீஸ்காரன் என்ன உனக்கு ஆத்துல ஆரி போறதா பண்ணி வச்சு பகவானா அனுப்பிச்சிருக்காருங்க அது மாதிரி ஞானிகள் அப்படி பரப்பிட்டு விடுவார் பரப்பிட்டு வந்துட்டார் வந்தா பத்திரகாள கோவில் வந்து மருநாதனம் காலம்பறை அந்த வைச சம்ஸ்தி என்ன சொல்லிருக்கோம் ஸ்நானம் பண்ணி வச்சு சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மாலை ரூபம் தீபம் சித்திராண்ணம் எல்லாம் அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக போறான் இவர் கழுத்தை வட்டுறதுக்காக பத்ரகாளி கோவில் உள்ள போறான் இவர் வெளியே இருக்க இங்க இவன் போக போக போக என்ன ஆச்சு இருந்தாள் இந்த ஜானியினுடைய தேஜஸ் உள்ள கல்லா இருந்த பத்ரகாளி எரிக்க ஆரம்பிச்சுதான் பிரம்ம தேஜசாதி சைவ தேவி தஷியமான பத்ரகாளி உச்சாட்டா பட்டீர்னு கல் அடிச்சு ஆயிரக்கணக்கான மாதங்களோட விடுப்பு மூக்க மணியோட எட்டு கையோட இந்த கத்திய புரிஞ்சி தவிர்த்து பாக்கி எல்லாருடைய ரத்தத்தை குடிச்சு விட்டால் ஜடமரத மட்டும் காட்டு ஒண்ணு அவருடைய பிரும்ப தேஜஸ் எரிச்சுதான் கல்லா இருந்த பத்திரகாளி ராஜா கேட்டால் நடுப்புற கழுவா சுக்காச்சாரிய பார்த்து என்ன இப்படி அவ இந்த போண்டி போனா வலிக்குமா அது மாதிரி எப்பா ஞானிகளுக்கு நானும் என்னதுன்னு வண்ணம் இல்லை சரீரத்தில அதனால அவ என்னதுக்காக ஓட போறாள் ஓட மாட்டான்னு சொன்னா இது ஞானி ஜ ரெண்டுக்கும் சைத்தியம் கூட பேசாம சண்டைக்குவன் பாறங்கல்ல பைத்தியம் கீதையில விஷயங்கள்ல விஷயங்களை விட்டுட்டான் ஆஹராதிகளே அவன் ஞானிங்கிற இல்ல விஷயா வினிவர்த்தன் ஜுரம் காண்டா பிடிக்கலா பிடிக்கல எல்லாரும் காபி சாப்பிடும் போது இவனுக்கு அதை பார்த்தா குமட்டுறதை தவிர்த்து வருத்தப்படுறானா எல்லாரும் சாம்பாரும் சாப்பிடறேன் ஆசை போகலயா இவனுக்கு எனக்கு புரியல புடிக்கலையே எல்லாருமா பிடிக்கிறானே பூஜா பூஜாவா மோர சாப்பிடுறேன் காதியை நமக்கு சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்படுவனா பரம் திருஷ்டுவான் ஞானிகளுக்கு பரமாத்மஸ்வரூபத்தை உள்ள பார்த்தாலும் விஷயத்துல ஆசையும் போயிடுமா இவனுக்கு ஆசை போகல இவனால் அனுபவிக்க முடியல அந்த ஆசையும் போயிடுமா ஞானிகளுக்கு பகவான் உள்ள பார்த்தவாளுக்கு ஞானிக்கும் அஜானிக்கும் சாமியமா இந்த கதை சமமா என் ஷூபி இவாஜீங்க கத அது சிந்துதீரபுமே துளபதி நாணசமேவேபாதித உபீ வாயுாங்குடம் வோமமலமிஜி பூர்வவிஷ்டிஜை சீஜ பிரசவ உபாய்ச்சரித்தம் ஜூடரா உபிச்சரித்த வாக்க அஜானத்தாலே எத்தனை தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் விலகுமா இந்த ஜானியனுடைய சரித்திரம் கேட்டா அப்படி போய் பரஞ்சொல்லியிருக்காள் மகாபுண்ணிய சரித்திரம் இன்னைக்கு கிருத்திகை வர ஸ்கந்தனுடைய தினம் மகாபுண்ணிய தினம் சுவாமி விலையில எந்த பிரபுக்கு கோத்தியர்ச்சனை அப்ப டாக்டர்வாடெல்லாம் பண்றாளோ சுவாமிவிலை கும்பகோணம் கம்சபுரம் இதெல்லாம் ஒரே சரித்திரம் இன்னைக்கு அரத சரித்திரம் சொல்றேன் ராமசுவாமிகள் இருக்கிறார் சாயந்திரம் அரதந்த சொல்ற போது வல்லவா முடிஞ்சது என்னமோ ஒரு சம்பந்தம் இருக்குமா பண்ணாரு கோவில் என்ன எல்லா பாக்யமும் கிடைச்சிருக்கு ரொம்ப நம்பிக்கை உள்ள நம்பிக்கைனா இல்ல இல்லாத நம்பிக்கை குழந்தை இல்லையே ரொம்ப நாள் ஆச்சு சொன்னாள் ராமசுவாமி வாஷான குழந்தை பறக்கும் அது எப்படி பண்ணணும்னா நான் சொன்னேன் எனக்கு வரதுக்கு சிரமமா இருக்குன்னு நீங்க வரத்தான் பண்ணி அழிச்சு போன விஷா பையன் பரமா எட்டு வருஷம் கழிச்சு வர முடியாது யாதை தெரிஞ்சு நான் என்ன ஏதாவது பண்ணுவான்னு லெட்டர் தான் கழிச்சு கேட்டார் மறுபடிய ரொம்ப நெண்டா பண்ணாள் மறுபடியும் இன்னொரு பேர் அப்படி ஒரு நம்பிக்கையே எல்லாம் சமாதியில அனுகிரகம் சமாதியில கணறு வெட்டியிருக்காள் பெரிய வாட்டிய சமாதியில இருபது வருஷமா இருநூறு ரூபாய் சாமா உற்சவத்துக்கு அனுப்புறாள் சரியா ஹெல்வாழை கே அ அவர் ராமாயணம் கேட்க வருது ஒரு இருபது வருஷம் ராமாயணம் வருவாரு ரெண்ட நாள் நாலு நாளும் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் ஜாதகத்தை பாருங்க அவனுக்கு இதுக்கு மேல வேற இல்ல மூணு ரூபா ரெண்டு நாங்கனா இவர் ரெண்டாம் தரையுறாரு தரையேன்னு சொல்றாரு நினைச்சேன் ஆமா ஆறு மாசத்துக்கு எல்லாம் பத்து அவன் கையில் இருந்தா ரெண்டா ரெண்டா ரூபாயா கூட ஆயிருந்தேன் அது அவர் யோகம்னே ஆமா பூமின்னா எப்படி கம்சபுர பூமி வேஷான பூமி நல்ல சம்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா பிரியம் பகவத் குணத்துக்கு மேல எங்கி அதுக்காகவே ஓடி விடாருனே தரை பத்தி சொல்றான் கம்சபுரக்ஷேத்திரம் காவேரி கச்சரவாகினி அசீதி கிறிச்சபலதான் எண்பது கிறிச்சபலம் அந்த ஊனம் தான் ேவ கச்ச பிரதிநிதி கோிரேவ சவ்சகையின்னு கோட்டி போதான ஒரு கிருச்சன கிடைக்காது அப்படி ஒன்பது கிருச்சினியா வடக்கு காவேரிய நோக்கி ஓடுற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணினா அப்படி மாதிரி சம்பந்தம் பண்றது அடிக்கடி போறது ஸ்நானம் பண்றது அப்படி எல்லாம் பண்றது அந்த அந்த அந்த கஷேரத்துல ஆஷாயம் காமரோகாதி பிஷாண்டேற்றிஹத்தம் பவித்தம் படே சம்பு புத்தேம்பு புத்திநாத்பந்தோஸ்ம்தங்கேயுசி காருய சிம் ஹேஸ்வாத்திரபந்தோ சவுரிய தேசத்துக்கும் அதிபதி ரகு குணன் ஒரு ராஜா என்னமோ ஜென்மாவை அடைஞ்சுட்டோமே எத்தனையோ நாள் ராஜ்யா ஆண்டு திருப்பி திருப்பி சாப்பிட்டு திரும்பி பாத்தவாலை பார்த்து திரும்பி பேசினத பேசினத பேசிட்டு இருக்கோமே ஜென்மா கரையாறணுமே ஆடா பெரிய வாழ்க்கைதான் காப்போம் பகவான் கபிலாவதாரம் பண்ணி ஈசானதிக்குள்ள இருக்கலாமே அவள்கிட்ட போய் பகவத் ஸ்வரூபத்தை பத்தி விசாரிப்போம் வார பல்லாக்குலந்து ராஜா பறந்துட்டு வந்தான் பதினாறு பேர் பல்லாக்கு தூக்குற ஒரு குல பத்தி அந்த பேருக்கும் குதிரை மேல வரான் அவன் அப்படி வந்துட்டு இருக்கிற போது சிந்து தேசம் சௌரிய தேசம் ரெண்டுக்கும் அதிபதி அவன் இட்டுமத்திய நதி கரை அந்த கரையெல்லாம் அவன் நதி அவனுடைய கரை இந்த குலபத்தி ஆட்கள் கட்டி யாரோ அவத்துக்குண்டு மறுபடியும் ஒரு ஷாக்க கட்டிட்டு போட்டான் அவர் அங்க நிற்கிறார் அவரை பார்த்தான் ஏதாவது எட்டு பேர் தூக்குறதா தூக்குற போல இருக்கேன் நினைக்கான முதல் பக்கத்துல உங்க வச்சுக்கிட்டான் அவரே எட்டு பேர் தூக்குற இடத்துல இவர் நிஷா நிற்கலாம் இப்படி நின்னர் பல்லாக்கு தோல்ல வச்சுக்கிட்டார் யாரு சொன்னாலும் கர்மாரத் தம் எபனை ஆனந்த கர்மா தொலையிடம்னு வேலை அவர் ஆனா ஞானிகள் ஆகினாலே கிடத்தியாருக்கு ஹிம்சை இல்லாம கர்மா பண்ணுவார் அப்படி வழக்கம் கீழே கிருதார்த்த லட்சணி சாதனான்னு உபரிஷந்தே என்னால் ஆச்சரியா பின்னாடி ஞானியா ஆறு முற்றுவா இருக்கிற போது ஒரு ஜீவன் மேல கால் வைக்காம வைக்காம நடந்து சந்தேன் அப்படி எல்லாம் பழகிக்கணுமா அது வந்து சாதனம் அப்புறம் சுரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது லட்சணமா ஆயிடுமா அதுவே ஆமா தன்னை அறியாம கால் பூச்சி இல்லாத இடத்துல வைக்குமா பத்தடி பூச்சி இருந்தா பதினோரா அடியில் எடுத்து வைப்பாளா போச்சு பல்லக்கு தூக்குறோம் இந்த லட்சணம் வச்சுக்கலாமா கால் வைக்கிறதுல எட்டி கால் வைக்கிறது கரையான் இருந்தது பல்ல அந்த குதிச்சார் பன்னெண்டாவது அடியில குதிச்சா பின்னாடி இருக்கிற பயிரெல்லாம் தொங்குறான் ராஜா மண்ட அடிபடுறது உடனே ராஜா என்ன விஷம முக்கியத்தே யானமைத்தின்னா என்னடா என்னடா பல்லக்கு தூக்குற பசங்களேடா பல்லது பின்னாடி தூக்குற எட்டு பயங்களும் ராஜன்னு கூப்பிட்டான் என்ன புதுஷாத்தனை இப்பதான் போட்டுக்கும் அவன் பண்ண தப்பு இது நாங்க பண்ண தப்பு இல்லா உடனே ராஜா என்ன பண்ணினா முன்னாடி ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலை திறந்து இவரை பார்த்தா ஜனபுரத்துல பெரிய சரீரம் அவரை பரிஹாசமா பேசினார் வக்கரோக்தியா அஹோ கஷ்டம் பரிசிராந்தீர்கேவிவானி சுச்சிரம் सम्भननांगः रजादोवद्रुताः तखनोयेवा परयेते संघटिनैजि बहुविप्रलब्धोपि தூஷ் பூர்வா அஹோ கஷ்டம் ராத நானி நான ரொம்ப கஷ்டம்டம்பு வலிச்சு போச்சு வந்து பெருமளா இருக்கிள் என்னமோ இருக்கும் இது எந்த கம்பெனியில வாங்கின சைக்கிள் இந்த கம்பெனின்னு சொல்லுவோம் அப்புறம் சொல்லுவோம் அந்த பையன் ரொம்ப உடம்பு அழைச்சு கிடக்கு ரொம்ப நாளா தூக்கிருக்கு சுசிரம் நாஜி பீவா நான் சம்மா பலம் உங்களுக்கு கடத்தன வர்த்தும் ஜெகராஜ உபத்ருதா அவர யுவாவா இருக்காரன் இவெல்லாம் பாக்கி பேர்லாம் இப்பதான் தூக்க ஆரம்பிச்சா நீ ரொம்ப நாளா தூக்குற வலிக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது ஜாக்கிரதை அதை என்ன அவித்யா விஹித்த திரவியகுண கர்மாசய ஸ்வசரம்களே வரே அவஸ்துனி சமஸ்தான விஷயத்தை அஞ்ஞானத்தினாலே செய்யப்பட்ட பஞ்ச மகாபூதம் சத்வரஜ்தம குணம் புண்ணிய பாபம்மா இது கடைசி என்னமோ இல்லாம சேர்ந்து ஒரு மண்ணு நாள் பண்ணி வச்சது மாதிரி இது நானும் என்னதுன்னு ஒரு கண்ணம் இல்லை அதனால பேசாம தூஷ்ணியும் பூர்வத்து தூக்கினாரா அவித்யா விஹித திரவியகுண கர்மாசய என்னவோ பிராரப்த கர்மா தொலையேட்டம்னு மறுபடியும் தூக்கினாராம் பொல்லாக்கே பதினஞ்சு அடிக்கு அந்தண்டாம் கரையான் கரையாம் பூச்சி குழு இல்லாம இருந்தது பதினாலாவது அடியில குறிச்சா ராஜா மண்டையில அடிபட்டு இருந்து உடனே இந்த புராணாந்திரத்தை சொல்றபோது ஜெனலால ஒரு ஷவுக்கால் அடிச்சுட்டு அந்த அடி என்ன பதினாலு லோகத்திலையும் விழுந்துதான் அடிச்சாலும் பல்லக்குன்னு கிழிஞ்சுதான் இவன் முதுகுலயும் அடிபட்டு என்ன நினைச்சானா ஸ்வேட்ல போது பட்டு நினைச்சு முட்டானா எல்லாத்தையும் ராஜா அப்ப என்ன சொன்னான் சுக்காச்சாரியா தானா ஜீவன்மோ மாம் கதத்தீகாசனமீ கிழித் தண்டபாணிவனகஜிஷியலே நரேநோதனே ரே ஹே ஜா உயிரள்ளணமே உலகத்துக்கு எடுத்து ஜாகிரு பண்ணிவிடுவேன் ஜாகிருதையா தூக்கு என் ஆட்சியை அது எந்த பேசாம இருந்தாள் உடனே இந்த தோல்ல இருந்த பல்லாக்கா அப்படி பார்க்க என்ன பிரபு இப்படி திரும்பிட்டு இருந்து ஜன்னல் வழியா ராஜாமுகன் தெரிய முடியாது இந்த தோல்ல பல்லாக்க வச்சிருந்தேன் व्यक्त मिनिस्ट अचल रवणन भाग्यमारी कूटिट अंद तत्व कूटिट अम्मा अाटा कुेदि व्यक्तम्लब्धमी என்னோ பரிஹாசம் பண்ணதானே நான் தூக்கல்ல ரொம்ப நாயனால்தானே தூக்கி நே நிஷ்னே தூக்கல்லே நிஷ்ணு வாஸ்தவம் தூக்கரவும் ஒத்தணும் சமையல் நடக்கிறது நூனுண்டா போய்சடம் எல்லாம் போயிடா இதெல்லாம் கிடையாதுரா என்ன பெருமன் எழப்பு அது பரிஹாசம் மணி நீ தௌ காஷ்யம் வியும் கலிதிச்சாஜரா ஜன்மஹம் மதசுஜா சந்தி பூகுண பெருமனோ எழப்போ மனோவியாஜியோ வியோ பசியோ தாகமமோ பயமோ சண்டையோ ஆசையோ கலத்தனமோ காமமோ கோபமோ அகங்காரமோ மதமோ சோகமோ இத்தனையும் மகா பாபியான இந்த பதினாறு என் சரீரத்துக்கிட்டா எனக்கு இல்லைடா சொன்னானா தௌல்யம் காஷ்யம் ஜாதே சுற்று கைச்சரா நித்ரஹம் அதஸ் இந்த பாபியானகத்தோட சேர்ந்து பிறந்த வாழ்க்கையை தவிர்த்து பிறக்காது எனக்கு இல்லடா அவன் சோகமோகங்கள்லாம் மனசுக்கிடா பசி தாகங்கள் எல்லாம் பிராணனுக்குடா ஜரா மரணங்கள்லாம் சரீரத்துக்கிடா நானாடா மனசு பிராணம் நானாடா சரீரம் நானாடான்னு கேட்டா நான் ஆத்மாடா நான் அசங்கண்டா தௌல்யம் காஷ்யம் புத்திருயா நிதிரார்த்தி மன்சுரம் மகசு தேயிருள்ள பிணம்யே நான் உயிருள்ள பிணவில்லைடா ஆந்த ஆர் குண்டோ அவாதா உயிருள்ள பிணம் ஆத்தியூன்ய ஜீவன் மருதத்தம் எமேனா ஆயிரத்தி விக வேலைக்காரன் சொன்ன இதெல்லாம் எத்தனை வேலைக்காரனா போயிட்டான் எத்தனை வேலைக்காரன் எதமான போட்டான்னு தெரியுமா சித்திகள் நீ என் காலில் விட போறேன் நான் குருவாட போறேன்டா சொன்னாளா சொல்லிபிட்டு ஆனா ஏதோ விவகாரத்துல இப்ப நீ எனக்கு வேலைக்காரன் நான் எதமானம் தானே நான் சொன்னா வேணும்னா நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ செய்யறேன் நான் செய்ய வேண்டி நீ போறேன் இந்த ஜென்மாவில விசேஷ புத்தே தவியம் கரவாமே என்ன செய்யணும்னு சொல்றியோ நான் செய்யறேன் சொல்லு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ நாள் என்ன என்னமோ நீ சரியா நீ ஆக்க வேண்டியில நான் வச்சுக்கலடா நானே இந்த பாபியான சரீரத்தை மழையிலையும் வெய்யிலையும் பனியிலையும் போட்டு வாட்டி எடுத்து வச்சிருக்கேன் நீ இந்தமே என்னடா சரி ஆக்க போறேன்னு வீர சிகிச்சி தேனா சிக்ஷிதேனா கபிஷ்டேன அரைச்சமாவ அரைக்கிறா போலேடா நானே ஜடனை போல பிராந்தனை போல மத்தனை போல அந்த பாபியான சரீரத்தை மழையிலையும் வெயிலையும் போட்டு வாட்சி எடுத்து வேலை செய்ய சொல்லி ஆகாரம் இல்லாம பண்ணி கஷ்டப்படுத்தி வச்சிருக்க போது சிகிச்சை உபாசித்திர தத்துவத்தை பார்த்துவிட்டு சேவிச்ச ரூகணன் பல்லக்க விட்டு கதவை தரந்து கீழே விழுந்து கீழே அறங்கி பார்க்கறான் தோல்ல பூணலாம் கால விழுந்து கதறினானாம் ஆஹாஹா தோல்ல பூணல் இருக்கே பிராமணா இருக்கேன்னு அழுதானாம் கதம்ியாஸ்மாகபி சூத்திரம் தோல்ல சூத்தம் இருக்கே பிரம்மசூத்திரம் பிராமணர் போல இருக்கே அவதூதாழ விஷயத்தை தியாகம் பண்ணி விட்டு வரப்பட்டு வந்தே மகான்கள் போல இருக்கே பிராமணால் சூழ்ச்சி விட்டே பல்லாக்கு நான் அப்ராமணன் ஆச்சும்ப எரிஞ்சி போயிடுமே நீங்க யாரு எங்க இருந்து நான் எந்த தெய்வத்தை தேடிக்கிண்டு போறேனோ கபில மூர்த்திய அந்த மூர்த்திய என்ன பரீட்சம் பண்ண இப்படி வந்திருக்கலாம் கேட்டாலாம் ஆஹா நான் உங்களுடைய மைராவிஷத்துக்கு பயப்பட மாட்டேன் முக்கண்ணனுடைய சூழத்துக்கு பயப்பட மாட்டேன் சௌரமான அத்ததுக்கு பயப்பட மாட்டேன் ஆக்னே யாஸ்திரத்துக்கு பயப்பட மாட்டேன் பாரண பாஷம் எம தண்டான் உன்னுக்கும் பயம் இல்ல பிராமண குலத்துக்கு அவமானம் பண்ணா என் குடும்பம் நசிச்சு போய்டும்னு எனக்கு பயம் உண்டு என்ன சுரராஜபாத் தண்டாக்கோமிலவித்த பாஸ்திராது ீஸ்வரன்ேதி அம்பாத்திரே நாராயணன் கபில வாசுதேவராய் அவதே சாஹித்தை சொல்லி பக்தி அம்மாக்கு வந்திருக்காள் ஈசான் அவாட்ட போய் என்மா வந்து கிமிஹ அரணம் இப்படி ஆம்புகின்ற இந்த ஜென்மாவில எதிரணம் பரப்பி ஒரு பெரிய அபச்சாரத்தை விலைக்கு வாங்கி விட்டேனே பிராமணா பல்லாக்கு தூக்கி விட்டேனா அழுதானா அஹஞ்சயோகேஸ்வர கதறிங்கள் துஷமான பதார்த்தங்கள்லாம் பொய் நீ சொல்றீர்களே என்னமா நான் பொய் நினைப்பேன் பாரம் எனக்கு இல்லை என்கிறீள் பாரம் ஒண்ணு கிடையாது என்கிறீள் என்னமா உங்களை பாரம் துக்கப்படுத்தாமல் இருக்கும் திருஷ்டமாக கர்மதாத் யுத்தம் பண்ணி பார்த்திருக்கேனே அதனாலே சரீரத்துக்கு சவம் ஏற்பட்டு பிராணனுக்கு ஏற்பட்டு மனசுக்கு ஏற்பட்டு ஆத்மாக்கு ஏற்பட்டு பார்த்திருக்கேனே சவம் எப்படி அடுப்புல ஜ நெருப்பூட்டி அரிசியை போட்டா அக்னிதாபம் பாத்திரத்துல ஏறி அந்த சூடு ஜலத்தில் ஏறி ஜலத்தினுடைய சூடு அரிசியில ஏறி அரிசி அன்னமாயிட்டு இருந்தோதாபாத் பயசோபிதாபாத்தாபத இதுமாதிரி தேகேந்திரிய சுவாசாது தேகம்ியம் பிராணம் ஆத்மா அப்பலம் அதம் காயத்தை போக்கி அன்னமா ஆக்கி போடுறதோ அது மாதிரி ஆத்மா தயமானம் வராமல் இருக்கும் காட்டாள் அதையும் தவிர்த்து வியாஹாரத்தை செய்ததெல்லாம் போயின்னு சொன்ன அர்த்தக்கிரியா காரித்துவம் இருக்கே தாகம் தாங்காம இருக்கிற ஒரு கயத்தை கொண்டு வந்து ஒரு குடத்தை கொண்டு ஜலத்தை விழுத்த தாகம் போறது தெரியுது போய் குடமும் போய் ஜலமும் போயினா தாகனை ரூபமான ஒரு அர்த்தக்கிரியா காரித் உடனே பார்த்தாள் எடபரதர் அப்பா ஞானி மாதிரி பேசுறேன் உனக்கு ஞானம் வரலேடா விவகாரத்தை கொண்டு வந்து பாரமார்த்திக்கமான வஸ்துக்கு போய் திருஷ்டாந்தமா சொல்றே அகோவித கோவிதவாதானே தத்துவத்தை பத்தி விசாரிக்கிற போது இந்த வியவகாரத்தை கொண்டு வந்து திருஷ்டாந்தமாக நம்ப மாட்டாள் வியவகாரத்தை எவ்வளவு தூரம் எவ்வளவு அமைச்சுக்கணும் பாரமார்த்திகத்துக்கும் வியாஹாரத்துக்கும் எத்தனையோ வித்தியாசம் விவஹாரத்துக்காக உத்தரவான ஊட்டு பரமார்த்தமா இருக்கிறது ரஜதமான பணம் வெள்ளி பணத்துல அழுக்கு வந்துட்டா நெருப்புல போட்டுக்காக உத்தரவான ஒட்டையும் நெருப்புல போட்டு அது எவ்வளவு தூரம் வச்சுக்கலாமோ அவ்வளவு தான் விவகாரத்தை விவகாரத்துக்காக வந்தது இந்த உத்தரவான ஊட்டு பரமார்த்தமா இருக்கிறது வெள்ளி பணம் அதனால பிரம்மத்துக்கு சொன்னதெல்லாம் விவகாரத்தில் எல்லாத்தையும் பதார்த்தத்துக்கு அது மட்டும் இல்லை மட்டுமில்ல வேதம் இருக்கு அந்த வேதம் தர்மத்தை சொன்ன வேதம் அதுக்குள்ளேயே வளப்பு தத்துவம் குறைச்சலா இருக்கு தெரியுமா அதுவும் சொல்லு அக்ஷயம் இந்த புண்ணியம் குறவை இல்லைங்கும் அர்த்தமே தவிர்த்து அது குறையாது கர்மாவில பிரவரு வரத்துக்காக சொல்லும் குறைச்சல்டா வேதம் இருக்கட்டும் வேத அம்தமான வேத சிரஸ்தான உபநிஷத்திற்கே வலியசீலபி வாசா எது சிறந்த ீரத்தை கண்ட வோல யாரு நினைக்கலையோ அவம் வேதாந்த ஸ்ரவணம் பண்ணினா அது என்ன பண்ணு தெரியுமா முதலே கட்டிண்ட அக்ரபோஹ ஆரம்பிச்சா போலே நாளாம் நகணாயிரவாச்சு நினைக்கலையோ அவனுக்கு வேதாந்திரம் பிரயோஜனம் இல்ல சரீரத்தை சத்தியம் நினைச்சுக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணினா முதலைய பரிச கட்டம் நினைச்சுக்கணும் ஒருத்தன் பிடிச்சுன்னா அக்ரவஹாரம் அது உள்ள இருக்கும் அவன் சரீரத்துல நாங்கள எண்ணத்தோட வேதாந்த சிரவணம் பண்ணினா அஷ்டாதேக்தம் அவரம் ஏசு கர்மான்னு மட்டும்ர்மா சா போதாந்தவனுக்கு அப்படி இருக்கிற போது இந்த வேதத்தை பத்தி காப்பான விவகாரத்தை பத்தி காப்பானு மனசுலே சத்து குணம் தமோ குணம் ஏறி கடக்கு எந்த அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த ஜென்மாவாக்கம் வருது தமோ குணம் அதிகமா இருந்தா தீயில அதிகமா இருந்தா மானுமான ஜென்ம சத்துவம் அதிகமா இருந்தா தேவ ஜென்ம கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதுகளை கொண்டு இந்த குணங்கள் ஏறி மனுஷனை காரியம் பண்ண முடியாது மனசுல ஏறி எல்லாத்துக்கும் மகா பாபி யாரு தெரியுமா சத்ரு வேற உத்தரவில இந்த பாபி மனசுதான் சத்ரு இந்த சத்ரு ஒற்று பூருஷேஷன்வீயேட்சிதமிர்துணோபாசனோ பரமத் மனசதாண்ட மனசம் அவன் வளர்ந்து இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா போற வழியில விட்டு விட்டு வளர்ந்து உபேட்சையா அப்பிரமத்தனா இருந்து அதுக்கு என்ன கத்தி தெரியுமா பகவானே ஆச்சாரியனா வந்திருக்கான்னு நம்பி அவரணசேவை பண்ணி சரணசேவையாக கத்தினால இந்த போக்கிரியை மனசே நாளாம் மனசு அது நிஜமான ஆத்மாவும் அரைக்கிடுதாம் ஆமா வரும்போனும் ஒரு கட்டை எரிஞ்சு போய் ரோட்ல ஒரு மரம் பாதி மரம் எரிஞ்சு போய் கரியாட்டமா இருக்கிறது அது ஏதோ விசேஷாட்டமா பயப்படுறா ராத்திரி ஒரு முன்னூறு பவுண்டு உள்ள வயல விரட்டுறது வரும் கட்டை என்ன மனசு நிஜமான தவிக்க பண்றது கத்தி அண்டி ஹரியோ குரு பகவானே குருவா வந்திருக்க நினைச்சுபாசனம் பண்ணி அந்த விட்டு சொன்னாளா உடனே ரோ என்ன பண்ணணுன்னு கதறினா நமோ நமஸ்கார ீவிக்காய நமோவூதிங்கூட நயராம்தேராம்மா புதேக மாதே பம்மண்மஸே நீங்கள் சாமான மனுஷ்காரணி பரமாத்மாவை நீங்கள் யாரு காரணமோ அந்த பிரபுவனுடைய நீங்கள் நீங்கள் அவதூத திஜபந்தி அவதூத அவதூதான் சம்போதனம் திஜபுலிங்க நிகூட நித்யானுபவாயோ பிரம்மபந்துவோ மட்டமான ப்ராமண போல வஷம் போட்டு உங்க உள்ள இருக்கிற சக்தியை மறைச்சு வச்சின்றிருக்கேன் ஜரம் வந்தவனுக்கு உயர்ந்த மழுகை எப்படி ரட்சகமோ வெயல்ல தப்பிச்சவனுக்கு சீதமான கங்காஜலம் எப்படி தாபகரமோ அது மாதிரி குட்சிதமான நான் நினைச்ச நினப்பாகிற பாம்பானது என் விவேகத்தை கடிச்சிருக்கு அதுக்கு உங்க வாகமதம் உயர்ந்த விஷகரமான ஔஷதம் ஆயிடுச்சேனாலாம் குதேகமான பிர அமதம ஒரே ஒரு சந்தேகம் சொல்லணும் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பொய்ங்கிறீங்களே என்னமான பொயின்னு வாங்க முடியும்னு கான் உடனே பிரம்மனுஷ்டார் அப்பா கோவுச்சுக்கல்லே சொல்றேன் மறுபடியும் கேளுனோ மலன் பிருவியம் ஜானூருமோராம்ச அம்சேஜீஷி ஜம்பீரராஜ்யபேஷாஸ் ஊடனிமாஸ் சிந்துஷ்மிதிதந்த சூச்சியி மாம் ஸ்வரித்தீனாசி ஜலசியோஸ்மீத்த கூப்பிட்டாள் இந்த பல்லக்கு தூக்குறான் எதா சத்தியம்னு சொல்றேன் கேக்குறதுன்னு சொல்லுனா பல்லக்கு தூக்குறவனுடைய கால் சத்தியமா அவன் முழங்கால் சத்தியமா அவன் தொட சத்தியமா அவன் தோல் சத்தியமா அந்த தோல் இருக்கிற மரப்பல்லாக்கு சத்தியமா அல்லது அந்த மரப்பல்லாக்குல சௌவீரராஜானு மார சட்சின்னு உட்காந்துருக்கே ஒரு கூட அது அந்த சத்தியமானு கேட்டாள் எத்தனை பல்லக்கு உண்ணா போயிடுது பவான்ஜா எந்த மண் கூட அந்த சௌரீரராஜீரத்துல நான் நான் உனக்கு ஏறி கிடக்கும் இந்த மண் கூடு சத்தியமானு கேட்டாள் ஜயசியம் மண்ணா போயிடுத்து எத்தனை பல்லாக்கு உளுத்து போயிடுது எத்தனை பல்லாக்கு தூக்கின பய உடம்பெல்லாம் மண்ணா போச்சு தெரியுமா கேட்டா எல்லாம் மண்ணோட மண்ணா ஆயிடுறதுனா அந்த மண்ணெல்லாம் கூட அவித்யனால கல்பித்தமான காரணமான பரமானுவடத்துல போய் உடுங்குறதுன அந்த பரமாணுவும் சத்தியமான கல்பி தண்டா தாண்டா சத்தியம் இதெல்லாம் போயிடா நிக்கிறது சந்தம் வாசுதேவம் கவயோ பதந்தே மகங்கள் வாசுதேவன் என்றும் ும்னந்த கண்டா சாண்டி மண்ணிடனால கல்பிதண்டா இதெல்லாம் அத்தியஸ்தண்டா அதிஷ்டான பிரம்மந்தாண்டா சத்தியம் சொன்னாளா உடனே ரூபணம் பரந்தானா அந்த சுரூபத்தை தான் அடையணும்னு சொன்னாலாம் பிரம்மனிஷ்டா அப்பா அந்த வஸ்துவே தபஸனாலையோ யஜ்யத்தாலையோ தானத்தினாலேயோ ஸ்நானத்தாலையோ சன்னியாசத்தாலையோ அடைய முடியாதுரா மகான்கள் சரணத்துல விழுந்து தூளி பட்டா தான் அடையலாம் நாளாதிருந்தோரிய சரணத்துல விழுந்து பாத தலையிலே அபிஷேகமான தாண்டா அந்த வஸ்து அடையெல்லாம் தபஸ்தனாலையோ யஜ்ய தானாதிகளாலையோ மட்டும் அடைய முடியாத ருஹூகணு தபசா நிதி நேஜய நிர்வபணாத் நந்தசா நூத்த ஜலாசூரிய மாண்டடத்துல போன என்ன பண்ணுவா தெரியுமா எத்தோத்தமோகேனோம் வாசுதேவே சொன்னாலாம் மகாந்தடத்துல போனான் ஒரு நிமிஷம் புன் பேச்சு பேச மாட்டாளாம் பகவானுடைய கல்யாண குணகணங்களே பருஷிப்பாளாம் அதை சேவிக்க சேவிக்க என்ன பண்ணும் தெரியுமா மகான்கள்ணபதி சொல்லாம் அதை சேவிக்க சேவிக்கிஷேவியமானே இந்த சம்சாரத்துல தோஷம் தெரிஞ்சு இதை விட்டு விலகடம்னு கொஞ்சம் அண்ணன் வந்தவன் அதை சேவிச்சு விட்டா மதிம் சதீம்ல அளவுகிடமே பக்தி வந்துவிடும் நாளாம் சொல்லிவிட்டு நான் ஆறுன்னு எங்க அம்மாட்ட சொல்லலே அப்பாட்ட சொல்லல உங்ககிட்ட சொல்றேன் நாளா அகம்புராமராஜா விமுத்த திருஷ்டா ஆராதனம் பகவதை அவகாசம் கிடைக்கலனு புலகாசிரமத்துக்கு வந்தேன் ஆராதிக்கிற சமயத்துல ஒரு மான் சங்கத்தினால ஒரு ஜென்மா ஓடா போச்சு நாளா உடனே ராஜா ஆசரியப்பட்டாலாம் ஆஹா ராஜாவா இருந்து இன்னைக்கு நினைப்பா இருக்கேன்னு அப்ப சொன்னாலாம் அப்பா அன்னைக்கு ராஜாவா இருந்து நினைக்கப்பா இருக்கிறது ஆச்சரியம் இல்லையடா ராஜாவா இருந்து மான ஆனமோ எனக்கு மறதி வல்லேடா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஸ்ரீ கிருஷ்ணார்ச்சனம் பட்டமப்ரதின்னா ஸ்ரீதர சுவாமி எத்தனை குடலை துளசியும் புஷ்பத்தையும் பிரபு சரணத்துல அர்ச்சனை பண்ணிருக்கேன் விடுமா அந்த ஸ்மரணம் நாளா சாமாம் ஸ்மிருதி கிருஷ்ணார்ச்சன பிரபவான கிருஷ்ணார்த்தனம் பட்டமப்ரதி நாள் ஸ்ரீதர் அவதாரிக்கே எத்தனை குடலே துளசியும் புஷ்பமும் கண்ணுங்கண்ணீருமா என் பிரபுவனுடைய சரணத்திலே அர்ச்சனம் பண்ணிருக்கேன் அந்த அர்ச்சனம் மிருகஜன்மாவூட எனக்கு மறதி இல்லாம பண்ணிவிடுது கிருஷ்ணாச்சன பிரபான ஜனசங்காத விஷங்கமானோராணி அதனால ஜனசங்கத்தை கண்டு பயந்து பயந்து வைத்தியத்தை போலே ஜடன போலே மூகன போலே வஜன போலே கோஷம்பூட்டூ சங்கத்தை கண்டு பயப்பட வேண்டாம் ஆகினாள் விவேகி என்ன பண்ணணும் தெரியுமா நாள் தஸ்மாங்க ஒரு மனுஷன் அசங்காளான பகவத் சங்கிகளான மகான்களுடைய சங்கத்தினாலே கட்ட சங்கத்தை போக்கிண்டு ஆசையெல்லாம் தொலைச்சு மகான்களிடத்திலே பகவதம் கேட்டு அந்த சரித்திரத்தை மறுபடியும் கரையறணும் நாளா ஹரிம் தரீஹா கதானாப்யாம் லப்தஸ்மிருதி யாத்தி அதிபாரம் அத்வனாக நாளா ஆமா இந்த இந்த சம்சார இந்த வழி வழிக்கு ஒரு பெரிய கரை எதுனா பகவான் அதிபாரம் பரமாத்மா தானா அப்படிப்பட்ட ஹரிம் நாள் ஆமா அதிபாரம் ஹரிம் பகவான போய் அடைஞ்சு விடான் அப்படி பண்ணணும்னா சாதுக்குள்ளி சங்கத்தை அதே நம்ம சொன்னாளா உடனே ரோகணன் காலில் விழுந்து கதறி நமோ மகத்யோ நம சிசு நமோ யுவத்யோ நமாவிராம் அவசூதலிங்கா சரந்தி தேவ நமஸ்து ராஜ்யம் ஆண்கள் சொல்வத்தில் இருக்கிற குழந்தைகள் யுவாக்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றேன் அதுக்காக ஒரு நமஸ்காரம் மட்டும் என்ன பண்ணி விட்டு பிரம்மனுஷ்டால பார்த்து சொன்னாலாம் என்ன ஆச்சரியம் ஆயுத ஜென்மாவாய் குத்திதமான யுக்தி எல்லாம் சேர்த்து எத்தனையோ மனசுலே அஜானத்தை கூச்சு வச்சிருந்த ஒரு மணி உங்க சங்கத்தினால ஆயிரக்கணக்கான ஜென்மாவாய் கூச்சி வச்சிருந்தேன் அத்தனையும் குரு முகூர்த்தம் சாது சங்கம் பக்கத்துல வந்தேன் அத்தனையும் எரிஞ்சு போச்சா என்ன மகாந்த பெருமே நாளா சமாகமாச்சமே அடவியா வர்ணிச்சு ஜடபரத உபதேசம் பண்ணி ரூகுணம் ஆட்சேமத்தை அடைஞ்சாள் பல்லக்கு தூக்குறவா உபதேசமான ரகுகுணன் பல்லத்தில் என்னமே இந்த மண் கூடு ஆறாது போனா அப்படி பகவான் அடைஞ்சாள் இப்படி ரகுகுணன் பரமோபதேசம் பண்ண ஜடபரதனுடைய புண்ணிய சரித்திரம் சொல்லி இந்த ஜானியினுடைய சரித்திரம் சொன்னவாள் காட்டவாள் எல்லோரும் நித்தியஸ்ரீ நித்ய மங்களம் அடைவாள் அனுபிரிச்ச பிரகாரம் பிரஹ்லாத இந்த சரித்திரங்கள்லாம் நாளைய தினம் ரொம்ப மகா புண்ணி சரித்திரம் நாளைய தினம் ஆவணாவதாரம் ரொம்ப மகா புண்ணி சரித்திரம் விஸ்வதர்சனம் அமிர்த மகனம் லட்சுமி விவாகம் இதெல்லாம் நாளில் மோட்சம் இதெல்லாம் நாளினி தினம் மருதினும் சூரிய வம்சம் ராமாவதாரம் ராம சரித்திரத்து பிரம்ம நிஷ்டா சுலபோராஜ் கிருஷ்ணாவதாரம் அப்புறம் ருக்குனி கல்யாணம் முதனி சரித்திரங்கள்லாம் மறுதினம் இப்படி எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு திருப்தி ஆகல ஏன்னா இத்தனை ரசிகாங்க கிடைப்பாளா எல்லாம் மனப்பூர்வமா சொல்றேன் ஒண்ணும் ஆக வேண்டியதில்லை இது மாதிரி ரசிகாவுடைய கோஷ்டியில சொல்ற போது நாய் ஆனதோ சிரமமோ ஒண்ணுமே தெரியல குழந்தைகள்லாம் கூட ரெண்டு காலம் நீங்க சொல்றதுலயே எனக்கு இப்படி சிரமப்படுறீங்களும் கூட காட்டா நான் சொன்னேன் கே ஆர் சுப்ரமணிய வச்சிருக்கிற பிரியமோ இங்கே ஒரு ரசிகாவுடைய கோஷ்டியோ இது எங்கேயும் கிடைக்குமா மும்பாய்க்கு போனா கிடைக்குமா பண்டத்துல போது ஒரு கோஷ்டியோ அது ஒரு ரசிகா அவள் தப்பா சொன்னதா அர்த்தம் இல்லையா பிராச்சீனமான ஆச்சாரத்தோடு இந்த நியமத்தோடு இப்படி கேட்கிற வாழலாம் கிடைப்பாளாம் நல்ல ரசிக்கலாம் அதனால இதை நாய் அறந்து போன எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டு இருக்கேன் பகவான் Thirivara viñjai rojini vājini vīrnu vilājini jishtu nuddhe bhagavatiya jidhi khanda gucambini bhoori gucambini bhoori gucambini bhoori gucate ஜய ஜய வை சாது மர்னி ரம்ய கதினி ஜை ரூ மகலட்சி சொற மேலே மை குரு மங்கள மம்புஜவாரி மங்களதாயி மஞ்சுலே மஞ ஜபாலி மௌன வீ Jaya jaya jaya madzu jana moji ni moda vidaji ni medan udde Kani malhaari ni kami tadaji ni kanti vidaji ni kanta ghi te கமலோபிரபத தயசிதலோபுர கமலகுமா கஞ்சனாரிதூ காய ஜய மதுசூதன மோகிணி மோதவிசாயி வேதே பம்பாயில மகாலட்சுமி சமுதிரத்தில் இருக்க ரொம்ப திவ்யசன்னி கோட்டீஸ்வரன் வந்தவாளுக்கு ஒரு ஸ்லோக்கரம் இது பதினஞ்சு ஸ்லோகம் இது பதினஞ்சு ஆகியாயிடுறது அவன் ஆகணும் இல்லையா அவன் அங்க பார்த்தாலும் வச்சுருக்கா என்னமோ அவளுக்கு அப்படி ஒரு பிரவர்த்தி அதுதான் நல்ல சத்வாசனை அவன் எல்லாரும் கேட்கணும் அவன் சிலவன் கொடுக்கவே மாட்டான் எங்க பார்த்தாலும் வைக்கிறாங்க சொல்றாள் ஜீவரஸ்மரணம் தமபீபீகமீபருஜனேஸ்வரின ஜீவனஸ்மரணம் பாத்தீபீக்கமீசருஸ்வன ல்ே பாரிதிரமுதிரா ரிவிஷேசமோ முஷே புரலிவோ வாசீமாஷே கம் வாதிவமுபேயுஷே கமயதா ஷபுணம் ஜோதிஷேடா சஞ்சலாஸ் குஜர குலோங்கதனம் தீபயத்தீ காமாட்சி தா கலிளிநா கல்வெல்ல नगरी ராஜ மூக்கா सतां காசாப்தி சாண்பா பசுபராிணி तेने ஜன்ச்சன்மையாஸ்வராமத்தி சர்வோ मृषा ே சதாஸ்துவீமர்துத்தமபேத்தம் ஆயுஹாவே தன்மயோத்தூத ஷந்த நந்தோவிமோ நம நம நமப்பங்கலி நமப்பங்கேய நமஸாங்க லம் பங்குலிமே பரமான மாதவன் ப்ரவாத்ஜலே பரமான அஸ்மாரியராஜ் பதுஜம் ீீீனாசமாரூமந்தரன் குலஜைவர்லோயம் நயய் மோகியம்புத்த பரமாத்மா சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் லோகானுகிர்த்தம் பல அவதாரங்களை செய்து தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணியிருக்கா தர்மசம்ரட்சணத்துக்காகத்தான் பகவத் அவதாரம் எல்லாத்துக்கும் மேற்பட்டது தர்மம் தர்மம் சொல்லே வேறு தேசத்துல தெரியாது நம்ம தேசத்துல அந்த சொல்லும் தெரியும் சொல்லுக்கு அர்த்தமும் தெரியும் அதனுடைய அனுபவமும் தெரியும் வேறு தேசக்காராலாம் இது மாதிரி ஒண்ணு இருக்கேன்னு ஆச்சரியப்படுறான் இப்படி தர்மம்னு ஒண்ணு இருக்கே இப்படி பகவத்குணத்தை இப்படி சொல்லி சொல்லி தர்மத்தையும் பகவதியும் சித்தத்துல ஏற்றி வச்சிருக்காளே நம்ம பெரியவாத நாள்ல இருந்து சுவாமி பர்த்தனை பார்த்து கடைசி கழிவு கட்சி தர்க்கத்துல அப்பா தாத்தா பண்ணிட்டு வந்தத நீ நல்லதுன்னு நினைக்கிறீயான்னு கேட்டா இதுதான் கடைசி கழிவு இனிமே புதுசா நம்ம ஒண்ணும் பண்ண வாண்டா நம்ம பெரியவாழ்லாம் என்ன பண்ணாலும் அதை பண்ணா போறோம் யாம் தாத்தா பர்த்தே கட்சி நம்ம அப்பா அப்பாவுடைய தாத்தான் யாம் வர்த்தத்தே தாத்தகா யான் தன பிரபிதா மகான் பிதாமோகனை விட்டுட்டு பிரபிதா மகனை போய் பிடிச்சாலே என்ன பிதாமகன் கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தாளா அஜன் அதனால அவருடைய தர்மம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையா அதனால பிரபிதா மகனை போய் சொல்லிட்டு என்ன சுவாமி வாக்குல வந்தா ஏதாவது அந்தன்னு இந்தண்டே கொஞ்சம் தப்பி போகுமா என்னமோ பகவான் கொஞ்சம் அசலா பேசினார்னு சொல்ல முடியுமா அப்படி சொன்னால அந்த வம்சம் திகாஷா இருக்கிற வம்சம் என்னமோ நடுப்புறாறு வந்துடுது அதனால அவரை விட்டுவிட்டு பெரியவாளை போய் பிடிச்சு காட்டாள் பரதனை பார்த்துன்னு சொன்னாள் பெரியவாழ் பண்ணின்னு வந்த தர்மத்தை எல்லாத்தையும் நாம எல்லாம் இப்படி பகவத் மூணம் கேக்குறது சாது சங்கத்தை அடையிறது நாம சங்கீர்த்தனம் பண்றது எல்லாம் நேற்றைய தினம் சரித்திரம் மகா சரித்திரம் ரகு குணனுக்கு ஆத்ம தத்துவத்தை அனாயாசமா உபதேசம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் காரணம் மனசாக மனசுல சத்துவ சமூகம் காரணமாக அந்தந்த குணத்துக்கு தகுந்தபடி அந்தந்த இந்திரியன்கள் வேலை செய்யறது அது செஞ்ச கர்மாக்கு தகுந்தபடி தேவ ஜென்மாவோ மனுஷ ஜென்மாவோ திரியோ அப்படி ஜென்மா வருது இதெல்லாம் போயிடா நடுப்புற வந்தது இது இந்த பாபியான மனசை நிகிரகம் பண்ணணும் அதை நிகிரகம் பண்ணோம்னா தடி எடுத்து அடிக்க முடியாது அது கங்கையில ஸ்நானம் பண்ணினா மனசு போகாது அது மகான்களுடைய சரணோபாசனம் பண்ணி அந்த கத்தியால வெட்டினா தான் போகும் மகான்களை போய் அண்டி அரே குரு சரணோபாசனோஷம் அரிய பெண்ணோ குரு பகவானும் குருவும் நினைக்கணுமா அப்படி நினைச்சவா ஜன ஆராதனம் பண்ணி அந்த ஆராதனமாக கத்தினாலே இந்த மனச வட்டணம் பொய்யான மனசு நிஜமான ஆத்மாவத்தில் சுயம் வெளீகம் ஆத்ம மோஷனம் சத்தியமான வஸ்துவத்தில் விடுறது பொய்யான பொருள் அத வச்சுக்கிட்டு இருந்தா கெடுதல்டா வெட்டிபிடு சாது சங்கத்தாடே சொல்லிவிட்டு நாம் போன ஜென்மாவிலே ராஜாவா இருந்து குருணா போயிட்டேன் சங்க தோஷத்தினாலே சாது சங்கத்தினாலதான் கஷேம தடையணும் பகவான் ஆராதிச்சேன் அந்த ஆராதனம் பகவத் சரணத்துல அர்ச்சிதமான துளசி அது குருணா போகுமா அது என்ன பண்ணி தெரியுமா ஜென்மாந்தரத்துல ஆராதிச்ச புண்ணியமானது பகஜ ஜென்மாவில கூட எனக்கு ராஜாவா இருந்தது உங்க மறக்கவே இல்லையா போட்டே விமுக்திருஷ்டு விவேகம் இல்லாம ஊனா போனா போயிட்டானேன்னு சொல்லலாம் கண்ணால கண்டது காலால கேட்டது சொர்க்காதிகள் எல்லாம் போயின்னு நினைச்சும் வீட்ட விட்டு புலகாசிரமம் வந்தும் நான் கட்டுப்போட்டே கிட விமு திருஷ்டஸ்ருதா ஆராதனம் பகவதா மருகோபவம் மிருக சோமம் ஸ்மிருதி மிருகதேரா கிருஷ்ணாச்சன பிரபவாதி அந்த கோபால சரணத்திலே கண்ணும் கண்ணீரமான அர்ச்சனை பண்ணினேனே அந்த அர்ச்சனை என்ன கைவிடுமா மிருக ஜென்மாவர்கள் கூட எனக்கு ஸ்மிருதி நாசம் ஏற்பள்ளே என்ன காலம் ஜென்ம மரணம் ரோகம் இதெல்லாம் ஸ்மிருதிக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு மறந்து போச்சுங்களா அம்மா வயசுல பிறந்தா மறந்து போச்சு மரணம் மறக்க பண்ணிவிடும் ரோகம் சிலவனுக்கு ரோகம் வந்துவிடும் அதுல என்ன வச்சிருக்கேன்னு தெரியலையே மண் உளருமன் இப்படி சில ஸ்மிருதிக்கிரம் உண்டு பகவதாராதனம் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் வெட்டி தள்ளிவிடுமா சாமம் ஸ்மிருதி மிருகேதா கிருஷ்ணார்ச்சன பிரபவ அவதாரிக்க ஒரு துளசி அர்ச்சனம் மறக்க மாட்டாளா அவன் கோவில் ஒரு ஜலம் விட்டா பரமேஸ்வரன் மறக்க மாட்டார் அவன் அம்பாளுடைய ஜகடத்துல ஒரு குங்குமம் கொஞ்சம் குங்குமம் அவன் சொல் புஷ்பம் துர்க்கிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டா அம்பாள் மறக்க மாட்டான் மனுஷன் மறந்து விடுவான் தங்க பேரட்டில் எழுதி வச்சு விடுவான் அம்பாள் சொன்னார் தொட்டுல பட்டு குழந்தை அவன் வயத்த வலிச்சா பசிச்சா பத்து மாசத்து குழந்தை சார் சார்னு கூப்புறது இல்லை அவன் அப்பான்னு அது மாதிரி நம்ம கவலையை போக்க அம்மா தான் போகணும்னு மகாபாகியம் துர்க போய் பார்த்தேன் சந்தன காப்பு ரொம்ப ஆச்சரியம் செல்லத்தம்மா ரொம்ப ஸ்ரத்தையா பல பேர்ல சேர்த்துன்னு பண்ணினாலும் சொன்னார் கட்ட நம்ம மகாலிங்கரை முத்திராதிகரிவர் ஆச்சரியர்களுக்கு இங்க ஒரு பெரிய விரதத்தோடு கூட இருக்கிறவர் சொன்னார் இது மாதிரி நம்ம வெள்ளி கவசம் பண்ண போறாள்னு வர சொன்னார் அப்படி போய் சொல்லிவிட்டா அம்பாலுக்கு பண்ற கவசம் நம்ம குடும்பத்துக்கு ரட்சை இனிமேல் ரட்சையை வேற பூனல்ல தொங்க விட்டுக்கு வாங்க காயத்தி போறதுக்கு ரட்சையெல்லாம் கையில தான் கட்டிக்கலாம் பூனல்ல கட்டி விட்டுக்கிறான் குழந்தையெல்லாம் எத்தையாவது கட்டிக்கிறான் என்ன சதாசிவன் சொன்னார் நான் சொன்னேன் நம்பிக்கை வந்தவாள் அப்புறம் இனிமே எத்தையாவது எத்தியாவதுன்னு சொல்லப்படாது பூனில் போய் கட்டி கூடாது கையெல்லாம் கட்டிக்கணும்னு நீங்க எப்படி சொல்றீங்க இல்லையா கல்கி சதாசிவன் ஏதோ பத்தாம் மணி பேச்சு வர போது சொன்னார் நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஆற பாதி சுரக்காய்க்கி பாதி இறக்கி பாதி கரிக்கீங்களா பூர்ணமா நம்பிக்கை அதுதான் நம்ம மதத்துல விஸ்வாசம் தான் பாவனை தான் மனோபாவனை நேத்திக்கு வழங்க சாப்பிட்ட டமிழர் இன்னைக்கு ஒண்ணுதான் ஒரு தடவை என்ன காரணம் அந்த நினப்பு நினப்புக்கு ஒரு சக்தி உண்டு ஹெங்கு மதம் தான் தியானம்னு சொல்றா பெரியவா நினப்புக்கு ஒரு சக்தி இருக்கு நேத்திக்கு சாப்பிட்ட கூட இல்லை அது மாதிரி உள்ள ஒரு எவர் சொல்வர் அந்த பாத்திரமே இன்னைக்கு ஆத்திரம் இருக்கக்கூடாது தெரியாம வச்சிருக்கணும் இரும்ப பார்த்தா பிப்பிள் பைபிள் வாழப்பா நம்ம ஏதோ காட்சி சுட போறோம்டா இருபுனாலேன்னு பயப்படுவாள் இருக்கமென்னே பிட்டுக்கள் பயப்படா நம்ம கண்டு இனிமே இதை வர எவரு வாங்கி இத சொன்னா பொன்றுகளுக்கு ரொம்ப கோபம் வரும் அதுக்குதான் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றேன் என்ன நல்ல கிராமத்துலாம் சொல்லலாம் பட்டணத்துல சொன்னா சமுதிரத்துல தூக்கி போட்டு அங்க இருக்கிறவள் இங்க எல்லாம் பயப்படுவா தினமும் பிராமணம் போறான்னு விடுவா அங்க அப்படி விடமாட்டா அதுக்காக நான் அங்க சொல்லாம இருக்கிறதுல அங்கதான் அழுத்தமா சொல்றது இங்க நல்லா சொல்லல பயப்படுவான மதமானது தர்மத்திலேயே போய் இன்னும் இருக்கு அதுதான் அதை புரிஞ்சுக்காத போன பிரயோஜனமே இல்லை இந்த ஜசங்கா இந்த சங்கத்துக்காக பயந்து பயந்து இருக்கேன் பகவான் அர்ச்சனை பண்ணினேன் அந்த அர்ச்சனம் என்னை கை விடுமா விடவே விடாது அப்படி சொல்லி மகாபுருஷனான ஜடபரத்தர் அம்மாட்ட பேசல அப்பாட்ட பேசல ரகு பரமானு ஆகாதான் ஒரு சித்திக்கு குக்குமத்த எடுத்து போட்டுட்டா அம்பாள் நெனப்பூச்சுகள் அதனாலதான் பாஸ்கர் ராயர் சொன்னார் அம்பாளுடைய கண்ணில் கருணை திரும்பி நிற்கிறதா எதுக்காக ஓம் ராஜ கிருபாய மஹா அருணம் பெருகி இருக்குதுதான் அம்பாளுக்கு என்னன்னா நம்ம அன்பின பக்தனை எந்த பெருகிய போஸ்லோ காத்திருக்கிறது கேப்பிடாங்க அவனே ஓம் ராஜபீட நிவேத நிஜஸ்விதாயி நமகா இப்படிதான் மணிஸ்வணி கனக்கோரண்டிதாயி நமகா ஓம் சர்வாருணாயி நமகா நாளைக்கு தைவள்ளிக்கிழமை மகாபாகியம் நாளைக்கு அமைஞ்ச சரித்திரமும் மகாலட்சுமி விவாகம் லட்சுமி விவாகம் அமிர்த மதனும் இல்ல நாளைக்கு அப்படி சேர்ந்திருக்கு எதிர்ச்சியா இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பாராயணத்துல இன்னைக்கு ரோஹிணி இன்னமும் பகவானா ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கா இன்னைக்கு ரோகிணி வரப்போன்னு நாள் பார்க்கல சுவாமியா அப்படி எப்படி நல்லதெல்லாம் தேடி தேடி கொடுக்கிறார் பரமானுகிரம் சொல்லி பூகோளத்தை வர்ணிச்சு ஜோதி கணங்களை வர்ணிச்சு சப்தீபம் வர்ணிச்சு ஜம்பு பொதுலைய கண்டங்களை எல்லாம் வர்ணிச்சு ஒன்பதாவது வாரம் பரத கண்டத்தை போய் வர்ணிச்சு பரதகண்டம் சொல்ற போது சொன்னாள் தேவத்தைகள்லாம் இந்த ஊர்ல ஜென்மா அடையணும் இருலா பரத கண்டத்துல என்ன இங்கதான் பகவத்குணம்தான் இங்கதெல்லாம் சாது சங்கமம் பாக்கி ஊரெல்லாம் ஊட்டி மாதிரியாவான் பொழுது முடிஞ்சதே தெரியாது அப்படிப்பட்ட ஊரு சிங்காவனம் பண்ணவன் நினைச்சவன பண்ணாதே எங்க அப்படிப்பட்ட ஊரு ஊட்டி இன்னொரு ஊட்டி மாதிரி ஒரு ஊருக்கு பக்கத்துல நாஸ்திக்க விழு அந்த ஊருக்கு போயிட்டா போறோம் ஏற்காடுங்கிறான் நான் காலையே வச்சது இல்லை இதில் அது என்னமோ நிர்பந்தம் பண்ணி இப்போ போன மாதத்துல ஒரு ஆயிடுச்சுன்னு போனேன் அரை மணிக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன்னு இருந்தேன் ஷுவா மேலே வந்து விழுது அவன் வெள்ளக்காரன் வந்து ஒரு பழம் சாப்பிடணும்னு நன்ட்டுறான் அதுதான் குறைச்சல் சரி எந்த ஆயிடுச்சுன்னு வந்தேன்னு கோவிச்சுன்னு நேப்புறம் குழந்தைகளை குழந்தை தான் பார்க்கணும் பார்க்கணும் அங்கிருந்து பதினஞ்சு ரூபாய் மைல் தான் அது என்ன குழுவை குழு குழுவிடா இருக்கு என்ன குழுவிடா என்ன அர்த்தம் வெயில் குளிரும் எல்லாம் தான் போகணும் தேவை அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்னும் சுவாரஸ்யம் இல்லை நாமெல்லாம் இது மாதிரி அழகானே மும்பாய் போறோம் டெல்லி போறோம் இல்லையா நாலு அணின்ட்டு போமுனே அவன் பிரசாத் கேட்டால் நீங்க எல்லாம் பொது மனுஷா இல்லையா இப்படி என்ன ஊருக்கு சொல்றேன் ஜனனி ஜென்மபூமி சொர்க்காதபி கிரீகேசி பெத்ததாயும் பிறந்த ஊரையும் மறக்க முடியுமா நீங்க கல்கத்தா போகாம இருப்பேடான்னு கேட்டேன் ஆமாம் வாங்கிட்ட அவன் காளியை போய் தரிசனம் பண்ணுவோம் ஒருமுனை போற அவள் காளி குதைவும் ரொம்ப பிரத்யட்சம் கற்கத்தாவில் காலி அதுவும் ராமகிருஷ்ண பரமஹம்சா பூஜை பண்ண தேவி இருக்காளே ரொம்ப பிரத்யட்சமான சன்னிதி மூணு மாசம் அங்கே போய் இருந்து சுந்தரகாண்டா அங்கதான் கழுதினேன் எங்க கரையில் பரமஹம்சா பூஜிச்சேன்னு சொல்லி அவன் எத்தனையோ நாஸ்திகனா ஆஸ்திகனா அன்னைக்கே அவ பண்ணி வச்சிருக்காள் இல்லவனா ஒரு கோளாறு வந்து ஒரு பெரிய கவந்தன் மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கும் அப்படி அப்படி சுவாமி என்னத்தையும் கலப்பி ஒரு அது வந்து நல்லதாக ஆகிடுறது அப்படி அம்பாளுடைய சன்னிதி அது மாதிரி நம்ம தேசம் நம்ம தேசம் தான் இது கீழ் இல்லை பரதகண்டத்தை ரொம்ப கொண்டாடினார் தேவதைகள்லாம் இங்க வந்து ஜென்மாவணையணும்னு சொல்றா ஆமா பத்தொன்பதாவது அத்தியாயம் அஞ்சாவது கந்தத்துல இருந்து வார்த்தை எல்லாம் தெரியும் ஆச்சரியம் வந்து தேவதைகள் பிரார்த்திக்கிறார் இங்க ஜென்மாவகணும்னு சொல்லி அப்படினு சொன்னார் உடனே இந்த பரதகண்டத்தில் உள்ள பர்வதங்களை வர்ணித்தாள் மகாநதிகளை வர்ணிச்சாள் ஏராளமான மகாநதிகள் இருக்கு அது பர்வதத்தினுடைய அடிவாரத்திலிருந்து வளர நதிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நதிகள் உண்டு அதுல மகாநதிகள் செல்லது ராஜன் சுதந்திரமா சொல்றாள் சுக்கா சரியா இந்த நதிகளை பாக்கி கண்டத்துல இருக்கிறதால் தீபத்தில் இருக்கிறதாலாம் பேர் சொல்றாங்க நம்ம ஊர்ல இருக்கிற கங்கை காவேரி எவனே சரஸ்வதி கோதாவரினுடைய பேரை சொல்லி ஏ தாசாமத் அந்ய கண்டங்கள் அந்நியங்கள்ல இந்த நாமாவை ஜப்பிக்கிறதா நாமல்லாம் நம்ம ஊர் கொளத்தங்கரையில கங்கை கங்கை காவேரி காவேரிங்கிற மாதிரி அவா சொல்றானா அவர் சொன்னா போறோம் அப்படிப்பட்ட மகாநதிகள் இருக்கு நம்ம தேசத்துல சொன்னால் ராஜா போதான் பிரார்த்திச்சு காட்டாள் ஆஹாஹா அத்தனை மகாநதிக்கும் நான் நடந்து போய் தரிசனம் பண்ணாம வேணா போயிட்டேனே இப்ப வந்து முக்க வந்து மாட்டிக்கின்றேனே ரெண்டு வருத்தம் ராஜா இப்படி ஏழு நாள் வந்து மாட்டிக்கின்றேனே நம்ம மாசக்கணக்கா வச்சு வன்கூட குடிச்சு சிம்மாசம்சில உட்காந்து வச்சு அப்படி காக்க கொடுத்து வைக்கலையே இத்தனை நதிகள்ல போய் நான் ஸ்தானம் பண்ணாம போயிட்டேனே தெரியலையே இப்ப பண்ணணும்னு தோன்று என்னமே என்ன பண்ணு சொன்னால் சுக்காச்சக்காய் காட்டால் பட்னியா இருந்து கேட்கறியே நாலஞ்சு நாடா இந்த நாலு நாடா கேக்குறதுனால உனக்கு ஏதாவது மனசுக்கோ பிராணனுக்கோ துடிப்பு இருக்கா சமம் இருக்கும்னு காட்டாள் உபவாசமா காட்டால் ராஜா அதுக்கு சொன்னால் அமத்தை நீங்க கொற்று என்னா என் பிராணம் துடிக்கும் மனசு துடிக்கும் துடிக்கல என்ன அர்த்தம் நீங்க நிறுத்தினா தான் துடிக்கிறது நிறுத்திவிட்டாதான் என்ன வந்து கவலை விசாரம் பசிதாகத்தினால சிரமம் இல்லையே ஒரே ஒரு சிரமம் இருக்குன்னு ராஜா கதை நாளா என்னன்னா கடைசி காலத்துல என் குடும்பத்துக்கு பிராமண சாபத்தை நான் முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதாளா பராம் பிராமணால தெய்வமா நினைச்ச என் குடும்பத்துல கடைசி காலத்துல ஒரு பாம்பை போட்டு என் குழந்தைகளுக்கு இதை முதலா வச்சுட்டு போறேனே இப்ப ஒரு தப்பு பண்ணிவிட்டேனே ராஜா என்ன ராஜாக்கு பஷ்டாத்தாபம் இருக்கு பிராமண பக்தி எத்தனை பக்தி இருக்கு பாருங்க அந்நத்திர குவிதா த்விஜாத்து ஆடா பிராமண கோபம் வந்துட்டுதான் எங்க குடும்பத்துக்கு ஒரு நா போமே குழந்தையை பாதிக்குமேன்னு அழுதாளா அப்படி பிரம்மனிஷ்ட பகவத் குணம் கேக்குறார் சுதந்திரமா சொன்னது ராஜா ஒரு பிரார்த்தனை பிரார்த்திச்சால் நாமஹிதேவ குணம் தீனா சொன்னிலே அந்த நதிகளுடைய நாமாவதுன்னு நீங்க சொல்லணும் நாங்க காக்கணும் ஆளா அதுக்கா பிரம்மனிஷ்டா உடனே அதாவது என்ன நோட்ஸ் எடுக்கணுமா டைரி எடுக்கணுமா ி அபா வை கே கேணி ீக்காஙபா கிருஷ்ணாரீமரீதாவரீர் பயோஷா நம்மன்வர்த்தி சிந்தூவந்தா சோணச்சரோ மஹானதீரஸிகளீ மந்தாகி யமுனா சரஸ்வதி திருஷ்வதி சுவவதி சுஷோமா விஜி விஷ்ஜி மானிய மோஜிர ஆசந்த ஆயாவ என்ன பாக்கியம் மனிதன் இப்படி கேட்க சந்தோஷப்பட்டால் அந்த பெருமத்தை மதிப்பு தெரிஞ்சவாள் மதிப்பு புரியாது அவன் உடனுக்கு தெரியுமோ வைர கெடுக்கனுடைய நலவு அது ஒரு பொட்டிக்கு கொடுத்துருவனே அது மாதிரி நல்ல பக்தாருக்குத்தான் புரியும் பகவத் மனத்தனுடைய பெருமை சந்தோஷப்பட்டால்